மராமதிஃராத்மச்சித் சுகம் பரமஹம் சிம்ஸ்ஷும்திரமம் நூத்தச भजामि मनसा वाचो ராஜா மனச வச்சமியோ விதிணையேத்திவனர் அவோச்சு தம் தவமச்சு மாயம் பிரத்தர் தமச பூர்ணம் சனம் புருஷோத்தம் எதம் ஜகதேஷமேஷமூரிவாசி मूर्ति ஸ்ரீதிணாந்திரம் டைபாய் முனீந்திரம் ஸ்ரீங்கம் மேஷிக்கா வித்தியை ேவா பிதா த்தமேவ வியா திரவிணம் இறைவனுடைய அருளாலும் குருவினுடைய அனுகிரகத்தினாலும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கிற தலைப்பிலே நம்முடைய சிந்தனையை மீண்டும் தொடர்கிறோம் பிரம்மைவ சத்யம் ஜகத் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரகா அனேன வேத்யம் சச்சாஸ்திரம் இது வேதாந்த டிண்டிமகா இந்த ஸ்லோகத்துக்குத்தான் இரண்டு நாட்களாக பொருள் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் பிரம்மம் ஒன்றுதான் மெய்ப்பொருள் இந்த பெயர் வடிவங்களை உடைய பல்வேறு வேறுபாடுகளெல்லாம் துவைத்தமெல்லாம் ஒரு மாயத்தோற்றம் நாம் உண்மையில் பிரம்மமே இவ்வாறு வேதாந்த சாஸ்திரத்தை புரிந்து வேண்டும் ஆக இருக்கிறது அத்வைத்த பிரம்மன்தான் நம்முடைய அனுபவம் துவைத்த அனுபவம் ஆனால் சாஸ்திரம் வேதாந்தம் சொல்லுகிறது துவைத்த அனுபவம் பொய்னு சொல்லி பொய்னா இது அறிவுக்கு பொய்னு சொல்லி நம்முடைய அனுபவத்துக்கு அது சத்தியம் மாதிரி தோன்றினாலும் அதை ஆராய்ச்சி பண்ணினால் விசாரம் பண்ணினால் அது பொய் என்பது மனதுக்கு விளங்குகிறது புரியும் சூரியன் உதயமாகிறது சூரியன் மறைகிறது அனுபவத்துக்கு சத்தியமாக இருக்குது ஆனால் பூமி தான் சுற்றி கொண்டு இருக்கிறது சூரியன் இருந்த இடத்துல இருக்கிறதுன்னு விஜானம் சயின்ஸு சொல்கிறது நம்ம என்ன பண்ணுறோம் அது அனுபவமாக இல்லாட்டால் கூட அந்த வார்த்தையை நம்ம பரிபூர்ணமாக ஏற்றுக்கிறோம் நம்ம நம்முடைய அனுபவம் பொய் ஆனால் விஜானம் சொல்கிறது பரமசத்தியம் அதை அனுபவிக்காட்டாலும் அது சொல்கிற நியாயத்தை எல்லாம் வைத்துக்கொண்டு அதை நாம் ஏற்றுக்கொள் ஆனால் இங்கே அப்படி இல்லை இது அனுபவமாகவே இருக்குது ரெண்டு அனுபவமும் இருக்குது மித்யா அனுபவமும் இருக்குது சத்திய அனுபவமும் இருக்குது ஒரே சம நமக்கு மித்யா அனுபவமும் சத்தியானுபவமும் இருக்குது ஒரு அனுபவத்தை சத்தியானுபவம்னு புரிஞ்சிக்கணும் இன்னொரு அனுபவத்தை மித்யானுபவம்னு புரிஞ்சுக்கணும் ஆகா ரெண்டு அனுபவமும் சமகாலத்திலே இருக்கு அதில் துவைத்த அனுபவம் அத்வைத்த அனுபவம் ரெண்டும் ஒரே நேரத்தில் இருக்கு ஆனால் அத்வைத அனுபவம் இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியல அதனால தான் உட்காந்து படிக்க வேண்டியிருக்கு சொல்லி கொடுத்த பிறகு சாஸ்திரமும் குருவும் எடுத்து சொன்ன பிறகு முறையாக சொல்லி கொடுக்குற போது நமக்கு புரிய ஆரம்பிக்கிறது அது வரைக்கும் நமக்கு புரியறதில்லை அந்த அனுபவம் இருந்தும் கூட நாம் அதில் கவனம் செலுத்தலை சாஸ்திரம்தான் இருக்கிற ஒன்றை காட்டி கொடுக்கிறது இல்லாத ஒன்றை காட்டி கொடுக்கல ஸ்வர்க்கம் நரக்கம் எல்லாம் இங்கே இல்லை அது எங்கேயோ இருக்குது அதையும் வேதம் தான் காட்டி கொடுக்கறது வேதத்தினுடைய கர்மகாண்டம் காட்டி கொடுக்கறது ஆனால் ஆத்மா அத்வைத பிரம்மங்கிறது எங்கோ இருக்கிறது சொர்க்க நரக மாதிரி இங்கேயே இப்பொழுதே நம் ஸ்வரூபமாக இருக்கு ஜீவகா பிரம்மைவ ஜீவன் பிரம்மே அது ஒன்று அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறது சாஸ்திரம் ஆகையினால இந்த அத்வைத்தந்தான் அத்வைத்தந்தான் பரமார்த்த இந்த ரெண்டு அனுபவத்தில் ஒரு அனுபவத்துக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுப்போமே ஆனால் இந்த சம்சாரம்ங்கிறது கிடையவே கிடையாது ஆக இந்த பந்தமும் ஒரு மாயை முக்தி அடைய வேண்டும் என்கின்ற விருப்பமும் மாயை ஏதோ முக்தி அடைஞ்சிட்ட மாதிரி நினைக்கிறதும் மாயை ஆகையினால நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் ஒத்துக்கொண்டாலும் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் நித்திய முக்தர்களாகத்தான் நாம் இருக்கிறோம்னு வேதாந்தம் சொல்கிறோம் அனித்ய முக்தர்கள் ஒரு காலத்தில் நமக்கு முக்தி இல்லாமல் இருந்து இன்னொரு காலத்தில் முக்தி வர்றதுன்னு சொன்னால் அது எப்படி நித்திய முக்தன்னு சொல்ல முடியும் ஆக நாம் எல்லோரும் நித்திய முக்தர்கள் அத்வைத்த ஸ்வரூபந்தான் நம்முடைய சத்தியம் நேற்றைக்கு கடைசியில் முடிக்கிற போது சொன்னேன் அத்வைத்தம்னா என்னன்னு சொல்கிறேன் அத்வைத்தம்ங்கிறது நிறைய அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி முடித்தேன் ஒரு சில அர்த்தங்களெல்லாம் சொல்கிறேன் அத்வைத்தம்ங்கிறது பொதுவாக கடவுளுக்குரிய லட்சணமாகத்தான் பெரும்பாலானவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் பெரும்பாலானவர்கள் ஆதிசங்கரே தவிர ஆதிசங்கர் அந்த அர்த்தத்தை ஒரு லெவலில் ஒத்துப்பார் பெரும்பாலானவர்கள் மத்வாச்சாரியார் இராமானுஜாச்சாரியார் வல்லபாச்சாரியார் நிம்பர்க்கர் நீலகண்ட சிவாச்சாரியார் சைவ மதம் அதனால் எல்லோருமே என்ன பிரம்மசூத்திரத்துக்கு நீலகண்ட சிவாச்சாரியார் சைவ சித்தாந்தபுரமாக வியாக்கியானம் பண்ணியிருக்கார் ஆகையினால இப்படி எல்லோருமே அத்வைத்தம்ங்கிறதுக்கு பொதுவாக ஒரு அர்த்தம் வச்சுருக்காங்க அந்த அர்த்தம் என்னன்னு கேட்டால் ஈஸ்வரனுக்கு உள்ள லட்சணமாக அதை சொல்லப்பட்டு கடவுளுக்கு சமமாகவோ கடவுளுக்கு மேலேயோ ஒருத்தரும் கிடையாது அப்படின்னு அர்த்தம் ஒப்பு உயர்வு அற்றவன் அத்வைத்தம்ங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் என்ன ஒப்பு உயர்வு அற்றவர் ஒப்பிலாமணியே இல்லை கடவுளுக்குரிய லக்ஷணமாகத்தான் அத்வைத்தம் எடுக்க எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் எல்லாரும் நாராயணனுக்கு சமமாகவோ நாராயணனுக்கு மேலேயோ ஒருத்தரும் இல்லைன்னு வைஷ்ணவர் சொல்லுவார் சைவர் சொல்லுவார் சிவனுக்கு சமமாகவோ சிவனுக்கு மேலேயோ ஒருத்தரும் கிடையாதுன்னு சைவர் சொல்லுவார் சாக்தர் சொல்லுவார் அம்பாளுக்கு சமமாகவோ அம்பாளுக்கு மேலேயோ ஒருத்தரும் கிடையாது அப்படின்னு சாக்தர் சொல்லுவார் இப்படி நிறைய பேர் கணபதியை கும்பிடுறவங்க அதுதான் சொல்லுவாங்க ஒரு ஒருத்தர் ஒருத்தர் சொல்வாரு நேற்றுக்கு ஒருத்தருக்கு ரொம்ப வருத்தம் நான் நவகிரகத்தை மட்டம் தட்டி விட்டேன்ட்டார் நான் ரொம்ப நேரம் பேசின விஷயமெல்லாம் புரிஞ்சுக்காம நான் நவகிரகத்தை நீங்கள் இவ்வளோ மட்டம் தட்டப்படா சுவாமி அப்படின்ட்டு போறார் அவருக்கு பாவம் நவகிரகத்தில் அவ்வளோ அபிமானம் போட்டிருக்கு ஏதோ கிரகம் பிடிச்சிருக்கு ஏன் ரொம்ப நேரம் சொன்ன விஷயமெல்லாம் புரியாமல் அது மாத்திரம் புரிஞ்சிருக்குன்னா எவ்வளோ பலம் இருக்கணும் சனியோட பலம் ஆ என்னால் இப்போது ஒப்பு உயர்வு அற்றவராக ஈஸ்வரனுக்கு லக்ஷணமாக அதை சொல்லிட்டாங்க எல்லாருமே நம்மளும் அதை ஒத்துக்கிற ஒன்றும் கஷ்டமில்லை வியாவகாரிக திருஷ்டியில் ரெண்டு திருஷ்டி வச்சுட்டுருக்கோம் ரிலேட்டிவ் ரியாலிட்டி அப்சல்யூட் ரியாலிட்டி வியாவகாரிக சத்தியம் பாரமார்த்திக சத்தியம்னு சத்தியத்தையே ரெண்டு லெவலாக பிரித்து வச்சுன்ட்ருக்கும் அதாவது சூரியன் உதிக்கிறான் மறைகிறான்கிறது வியாபாரிக சத்தியம் சூரியன் இருந்த இடத்துல தான் இருக்கான் பூமி சுத்துறதுங்கிறது பாரமார்த்திக சத்தியம் நாம் எல்லாரும் பிறக்கிறோம் சாகரோம் நம்ம வந்து மோட்சத்துக்கு கஷ்டப்படுறோம் எல்லாம் வியாபகாரிக சத்தியம் பாரமார்த்திகமாக பார்த்தா இந்த இதெல்லாம் பொய் அத்வைத பிரம்மந்தான் சத்தியம்ங்கிறது பாரமார்த்திக சத்தியம் அது அப்புறம் அத்வைதம்ங்கிறது பகவானுக்குள்ள லக்ஷணம்னு புரிஞ்சுங்க ஒன்று இன்னொன்று அடுத்தது என்னென்னு கேட்டால் நம்ம எல்லாரும் அடிக்கடி இந்த டோஸ் ஆஃப் ஆகிட்றோம் பாருங்க தூங்கிடு தூங்கினாலே என்ன அவஸ்தான் ஏதாவது தெரியறதா ரெண்டாவதாக ஒரு பொருள் தெரியறதா என்ன என்னையே காணும் அப்புறம்லாம் இன்னொருவது பொருளை இன்னொரு பொருளை பார்க்குறது ஆகையினால அது வந்து என்னென்னா அந்த அவஸ்தக்கு பேர் அத்வைத அவஸ்தை தூக்கத்துக்கு தூக்கத்தில் நமக்கு ஒரு அவஸ்தை வருது அது நிர்விகல்ப அவஸ்தா அத்வைத அவஸ்தா நிரத்வைதாவஸ்தா என்ன வேணாலும் பேரெட்டு அழைக்கலாம் அது அது தினம் தூக்கத்தில் தானாக அத்வைத நிலைக்கு நம்ம போய்ட்றோம் போயிட்டு தானாக கனவு நிலைக்கு போகிறோம் தானாக விழிப்பு நிலைக்கு வர்றோம் அதனால தான் நிறைய பேருக்கு அது பிடிச்சிருக்கு காலமுறை திரும்பவும் அத்வைத நிலைக்கு போகணும் அதனால் இந்த அத்வைத நிலை தானாக வருகிறது அத்வைத்த நிலைக்கு நாம் ஒன்றும் பிரயத்தனம் பண்ணுறதில்ல இந்த சுசுப்திங்கிறது நேச்சுரலாக வரும் இது அத்வைத்த அவஸ்தை அப்புறம் யோகிகளெல்லாம் தியானம் பண்ணுகிறார் அத்வைத்த நிலையை செயற்கையாக அடைவதற்காக இயற்கையாக நாள்தோறும் அத்வைத நிலையை அனுகிரகம் பண்ணுறார் அந்த அத்வைத நிலையிலேயே இருக்கணுங்கிறதுக்காக மனசுக்கு யோகாபியாசம் பயிற்சி எல்லாம் கொடுத்து அத்வைத நிலையிலேயே நிர்விகல்பமாதி அத்வைத நிலை அந்த நிலைக்கு போகிறாங்க இது கிருத்திரிமாவஸ்தான் கிருத்திரிமன்னா என்ன செயற்கையாக உண்டு பண்ணி அந்த நிலைக்கு போகிறது இது லேசில் வராது ரொம்ப சிரமப்படணும் ரொம்ப நாள் கஷ்டப்படணும் விடாம அபியாசம் பண்ணணும் அப்படி பண்ணினா எத்ரோபிரமேவையா தாம் யோகமிதி மன்யந்தேந்திரிய தாரணம் புத்திஷ்டி தாஹு பரமாம் கிம் நட்டோபரிஷத்துலையும் சொல்லியிருக்கு புத்தியெல்லாம் அங்கே ஒன்றும் வேலையே செய்யாது அப்படின்னு சொல்லுவேன் தாம் யோகமிதி மன்னியந்தே ரொம்ப சூக்ஷமான ஸ்லோகம் மந்திரம் தாம் யோகமிதி மன்னியந்தே ஸ்திராம் இந்திரியதாரணாம் இந்த இந்திரியங்களெல்லாம் கட்டுப்படுத்தி அப்படி தியானம் பண்ணுறாங்க விடாமல் பயிற்சி பண்ணுறாங்க என்னல்லாமோ மெத்தடு விபர்சனாங்கிறாங்க விபர்சனாவோடய மெத்தடு வேறு இருந்தாலும் கடைசியில் என்னென்னா வந்து அத்வைத்த நிலைக்கு போகிறாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சேன் இப்படி தூக்கத்துலேருந்து தானாக எழுந்திரிக்கிறோமோமோ அங்கேருந்து தானாக வந்துடும் ஆனால் இங்கே நான் தானாக போல முயற்சி பண்ணி அத்வைத நிலைக்கு போனவன் தானாக முழிச்சு விட்றான் அது தானாக வந்துவிடும் திரும்பவும் பிரயத்தனம் பண்ணும் பதஞ்சலி அது வந்து யுத்தான அவஸ்தாங்கிற எழுந்து நிலை எழுந்திருக்கிற அவஸ்தைன்னு பதஞ்சலி சொல்கிறாரு ததேவ நிர்பாசா மாத்திரம் ஸ்வரூபசூன்யம் இவ சமாதி அப்படியே அந்த சமாதியில் இருக்காங்க அப்புறம் கலைஞ்சி வந்து இது அத்வைத்த அவஸ்தை நம்பர் டூ அத்வைத அவஸ்தை நம்பர் ஒன் என்னது சுசுப்தி அத்வைத அவஸ்தை நம்பர் டூ நேர்விகல்பச ரெண்டுலேயும் ஒன்றுதான் இது இயற்கையாக வர்றது அது செயற்கையாக போகிறது செயற்கையாக போகிறதுனால சில பிரயோஜனங்கள் மனசுக்கு இருக்குது அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது மனசுக்கு ரொம்ப சக்தி வந்து வந்து விடுகிறது மனசுக்கு நல்ல பலம் ஏற்படுகிறது மனசை நம்ம நினச்சபடி அதை ஆள முடிகிறது அதெல்லாம் ஒன்றும் சந்தேகமே இல்லை இனி மூன்றாவது ஒன்று ரெண்டு மூணு சொல்லிவிட்டேன் இன்னொன்று அத்வைத்த பாவனைன்னு ஒன்று இருக்கு அத்வைத்த பாவனை இது வந்து ஆட்டிடியூட் அதாவது என்னையே நான் சிவனாக நினச்சிக்கிறது எனக்கு ஜெட மாதிரி ஜடையெல்லாம் இருக்கிற மாதிரி எனக்கெல்லாம் என் தலையிலேயே கங்கை விழற மாதிரி சந்திரன் இருக்கிற மாதிரி நான் சூலம் வச்சுக்கிற மாதிரி என்னையே நான் விஷ்ணுவாகவோ சிவனாகவோ சூரியனாகவோ பிறகு அப்படியே என்னையே இப்படி பாவனை பண்ணுறது அதுக்கு என்னென்ன அந்த பகவானும் நானும் பாவனை இது வந்து இதுக்கு பேர் சம்ஸ்கிருதத்தில் அகங்கிரகோபாசனா அப்படின்னு பேர் இது வந்து அத்வைத்த பாவனை அத்வைத்த பாவனை கடவுளும் நானும் ஒன்றுன்னு பாவனை இது இங்கே நாலெட்ஜு கிடையாது நானாக நினைச்சுக்கிறேன் நான் தான் வந்து நாம போட்டுருக்கேன் அதனால தானே இப்ப எல்லாம் வந்து சில சுவாமிகளே வந்து அந்த வேஷம் போட்டுக்கிறாங்க அமிர்தானந்தமையில் அவங்கள தேவி பாவம் அப்படின்னு போட்டுக்கிறாங்க இல்லையா தேவி பாவம்னு சொன்னால் என்ன அம்பாடை மாதிரியே கிரீட்டம் வச்சுக்கிறது இதெல்லாம் பண்ணுறது எல்லாம் போட்டுண்டா அந்த தேவி பாவ தரிசனம் அப்படின்னு ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க இது நம்மளும் பண்ணிக்கலாம் எல்லாருமே பண்ணிக்கலாம் தப்பே கிடையாது வேற எண்ணத்தையும் வேஷத்தை போடுறதுக்கு இந்த வேஷம் நல்லது தானே ஆ இந்த வேஷத்தை இப்படி போட்டுக்கு தப்பே கிடையாது என்ன அதெல்லாம் உங்களால் தாங்கணும் இந்த கிரீட்டம் வச்சா உட்காரது முடியணும் இந்த சுங்கேறி சங்கராச்சாரியம் சொல்லுவார் பார்க்கறதுக்கு உங்களுக்குலாம் நல்லா இருக்கு நான் படுற அவசை எனக்கு தானே தெரியும் அவர் வந்த கிரீட்டமெல்லாம் போட்டு பெரிய பெரிய ரகு மாதிரி எல்லாம் சால்வையெல்லாம் போட்டு இத்தனையும் போட்டு காலையும் பாதலட்சா போட்டு உட்கார்ந்துருக்குற போது ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்காந்துருக்கிறபோது எடுக்கவும் முடியாது எல்லாம் போட்டு வச்சுருக்கோம் அப்போ இது என்னென்னா அத்வைத்த பாவனா இது ஆதிசங்கரர் சொல்கிறது அத்வைத்த ஜானம் இதுதான் ஃபேக்ட் அத்வைத ஜானம்னா என்னென்னா இருக்கிறது ஒன்று தான்ப்பா ரெண்டாவதாக ஒன்றுமே கிடையாது கிடையாது கிடையவே கிடையாது இது ஃபேக்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறார் யுக்தி பூர்வமாகவும் சாஸ்திரங்கள் பூர்வமாகும் ஈஷா வாசி ஜகத் ஈஷா வாசிச்ச ஜத்தியம் ஜகத் புருஷ எவம் சர்வசம் இப்படி எத்தனையோ வாக்கியங்களெல்லாம் இதெல்லாம் பிரம்மன் தான் சர்வாத்மாவ புலியும் நானே சிங்கமும் நானே கொசுவும் நானே எலியும் நானே புலியும் நானே உங்களுக்கு கேட்குறதுக்கு என்ன மாதிரி இருந்தாலும் சத்தியம் இப்படி வந்து இப்போ சமுத்திரத்தில் நிறைய அலைகள் இருக்குது ஏகப்பட்ட அலைகள் இருக்குது எல்லா அலைகளும் ஒரு ஒரு அலையும் காம்ப்ளெக்ஸோடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய அலைகள் ஒரு அலை இன்னொரு அலையை பார்த்து பணக்கார அலையை பார்த்து இந்த ஏழை அலை அப்படி கற்பனை பண்ணி பணக்கார அலையும் ஏழை அலையும் உண்மையில் என்னது தண்ணீர் ஆனால் என்ன நினைக்கிறது இந்த புனக்கா தண்ணீர் அதுக்கு ஞானம் இருந்தால் தானே த நான் தண்ணீருங்கிற ஞானம் இருக்கான்னா தன்னை அலையாக நினச்சி கொண்டது மற்ற அலைகளையெல்லாம் பார்க்கறது ஏகப்பட்ட அலைகள்லாம் இருக்குது ஒரு ஒரு அலையும் வந்து ரொம்ப சௌகரியமாக இருக்கிற மாதிரி இது நினைக்கிறது தான் மாத்திரம் கஷ்டப்படுற மாதிரி நினச்சி கொண்டு இப்படி எல்லா அலைகளையும் பார்க்குற பொழுது ஒரு ஆளை படித்தால் ஒரு அடி ஒராளை பணக்காரால் ஒரு ஆளை டிஎம்சியால் ஒரு ஆளை வந்து ஏடிஎம்கே ஒரு அலை வந்து இந்த ஆலை இந்த அலையை பார்த்தா அந்த அலைக்கு சண்டை கோபம் எல்லாம் ஒன்றுதான் ஒன்றா இருந்தும் அறியாமையினால் அலைகளெல்லாம் என்ன பண்ணுறதுன்னா இந்த ஆலை அந்த அலைக்கு வைக்கிறது பிளாஸ்ட் சில அலைகள் தற்கொலைப்படையாக மாறி விடுச்சு சில அலைகள்லாம் தற்கொலைப்படையாக மாறிப்போச்சு இந்த தற்கொலைப்பட அலைகள்லாம் வர்றதேன்னு சொல்லி மற்ற அலைகள்லாம் பயப்படுறது எல்லாம் பார்த்தா புரிகிறதில்ல இப்போ எல்லாம் அலைகளையே இத்தனையும் கற்பனை பண்ணி ஒரு ஒரு ஒரு குரூப் ஆஃப் அலை வந்து அமெரிக்காவில் ஒரு குரூப் ஆஃப் அலை வந்து ரஷ்யாவில் இப்படி எல்லாம் அலைகளையெல்லாம் நினச்சி பாருங்கள் கடைசியில் என்னென்னா எசன்ஸ் சாரம் என்னென்னா சமரசமாக இருக்கிறது ஒன்றே ஒன்று தான் இது இது வந்து புரியலை இது இது புரியலை வாஸ்தவமாக இருக்கிறது தண்ணீரை தவிர ஒன்றும் இல்லைங்கிறது இந்த இடத்துல பாவனையா ஞானமாக பாவனை அலையெல்லாம் தண்ணீராக பாவிச்சுக்கணுமா வேண்டியதில்லை அதில் தண்ணீர் தான் அலையாக தப்பாக புரிஞ்சுன்னு இருக்கு நான் அலையாக இருக்கிறேனுங்கிறது அறியாமை தண்ணீர் நான் அலையாக இருக்கிறேன் என்று நினைப்பது அறியாமை அப்புறம் வந்து ஓ ஓ நான் தண்ணீர் தான் அறியாமையினால் நான் போய் என்னை அலைன்னு நினச்சிணுட்டேன் அது மாதிரி நம்மளை என்ன புரிஞ்சுக்கணும்னா அறியாமைனால் என்னை போய் உடம்புன்னு நினச்சிக்கிட்டேன் உடம்பு மனசு புத்தின்னு நான் நினச்சிக்கிட்டேன் உண்மையிலேயே நான் வந்து சச்சிதானந்த பரபிரம்மம் இன்னொரு பதம் யூஸ் பண்ணுறேன் சச்சிதானந்த பரபிரம்மம் நீங்கள் இந்த சொல்லு கேட்டிருக்கீங்க ஆன்மீகத்துறை ரொம்ப பிரசித்தம் இது அந்த சச்சிதானந்தம் தான் அத்வைத்தம் அத்வைத்தம்னு சொன்னால் ஞாபகம் வச்சுக்கணும் ஒன்றுன்னு சொல்கிறதில்ல ரெண்டு இல்லைன்னு சொல்கிறோம் ஏன் தெரியுமா ரெண்டு இல்லைன்னு சொன்னதுக்கு பிறகு ஒன்றுங்கிற வார்த்தைக்கு மதிப்பு தெரியுமா ரெண்டுன்னு ஒன்று இருந்தாதான் ஆகையினால ரெண்டுங்கிற சொல்லுக்கு எப்போ மதிப்பு ஒன்றுங்கிற சொல்லுக்கு எப்போ மதிப்புன்னா ரெண்டாவதாக ஒரு பொருள் இருக்குன்னு சொன்னாத்தான் ஒன்றுங்கிற சொல்லுக்கே மதிப்பு ஆகையினாலதான் சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது இரண்டாவதாக ஒன்றும் இல்லை அதனால தான் ஓங்கி நிறைந்தது சச்சிதானந்த ஜோதி ஓங்கி நிறைந்தது கண்டால் பின்னர் ஒன்றென்று இரண்டென்று உரைத்திடலாமோ அதனால் ரெண்டாவதா ஒரு பொருள் கிடையாது நேற்றுக்கு ஒரு ஒரு கேள்வி இந்த துவைத்தம் விசிஷ்டா துவைத்தம் பற்றி சொல்லுங்கள் சுருக்கமாக சொல்லிவிடுறேன் இந்த துவைத்த சித்தாந்தத்தில் அஞ்சு பேதம் சொல்கிறாங்க நான் ஒன்று புதுசாக சேர்த்துன்னு இருக்கேன் ஆறாவது பேதம் சேர்த்து சொல்லிவிடு துவைத்த சித்தாந்தத்தில் பஞ்சபேதவாதம்னு ஒன்று இருக்குது பஞ்சபேதவாதம் ஏற்கனவே நமக்கு ஏகப்பட்ட பேதம் இருந்தாலும் இந்த பஞ்ச நம்ம பேதங்களையெல்லாம் கிளாஸிஃபை பண்ணி ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வந்து அதை பஞ்சபேதம்னு சொல்கிறாங்க அந்த பேதம் என்னன்னு கேட்டால் ஒரு ஜீவனுக்கும் இன்னொரு ஜீவனுக்கு இருக்கிற பேதத்துக்கு பேர் ஜீவ ஜீவேதா இந்த செடி ஒரு ஜீவன் அந்த செடி ஒரு ஜீவன் இதுக்கு ஜீவ ஜீவேதா நம்பர் ஒன் அப்புறம் ஒரு ஜட பொருளுக்கும் இன்னொரு ஜட பொருளுக்கும் இருக்கிற பேதம் இருக்கு இந்த கண்ணாடி இந்த பாத்திரம் இது வந்து இதுவும் ஒரு பொருள் இதுவும் ஒரு பொருள் இது ஜட ஜட பேதா இதுக்கு பேர் என்ன ஜடஜடேதா அப்புறம் மூணாவது என்னன்னு கேட்டா ஜீவ ஜட பேத ஜீவ ஜீவேதா நம்பர் ஒன் ஜட ஜட பேதா நம்பர் டூ ஜீவ ஜட பேதா நம்பர் த்ரீ மூணு அப்புறம் ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் இருக்கிற பேதம் ஈஸ்வர ஜீவேதம் அவர் சர்வஜன் சர்வேஸ்வரன் சர்வாதிஷ்டாதா சர்வாந்தர்யாமி எல்லாமல்ல இறைவன் எல்லாம் வல்ல மனிதனான் கிடையாது ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் இருக்கிறது என்னென்னா ஈஸ்வரஜீவம் அப்புறம் ஈஸ்வரனுக்கும் ஜட பொருளுக்கும் பேதம் இருக்குது இது உயிரற்ற பொருள் இது நகராது இதுக்கு ஃபீலிங்ஸ் எல்லாம் கிடையாது இதுக்கெல்லாம் உண்டு செடிக்கெல்லாம் ஃபீலிங்ஸ் எல்லாம் உண்டு ஆக இது வந்து ஜீவ ஈஸ்வரபேதம் ஜீவ ஜடபேதம் ஆஹா ஜீவ ஜீவேதா ஜடஜடபேதா ஜீவ ஜடபேதா ஈஸ்வர ஜீவபேதா ஈஸ்வர ஜடபேதா பஞ்சபேதா இதுக்கு பேரே பஞ்சபேதவாதம்னே பேர் மத்வாச்சாரியார் இந்த அஞ்சு பேதமும் என்றைக்கும் சத்தியம்ட்டார் இது அப்சல்யூட்டுன்ட்டு அவருடைய சித்தாந்தத்தில் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு நான் ஒரு புதுசாக ஒன்று சேர்த்துட்டுருக்கேன் ஈஸ்வர ஈஸ்வர பேதா ஈஸ்வர ஈஸ்வர பேதஹான என்ன அர்த்தம் சிவன் விஷ்ணு இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா சக்தியே பெருசு சிவமே பெருசு விஷ்ணுவே பெருசு இதெல்லாம் பகவானையே பேதப்படுத்தி வச்சுட்டுருக்கும் திருவாணக்காவல் வேறே ஸ்ரீரங்கம் வேறு அப்புறம் வந்து சிதம்பரம் வேறு சிதம்பரத்தில் இருக்கிறது வேற சிதம்பரத்தில் இந்த பக்கம் நடராஜா இந்த பக்கம் கோவிந்தராஜா நடராஜர் வேறே கோவிந்தராஜர் வேத வேறே அதுக்கு வேறு நிறைய கதை இப்படியெல்லாம் ஈஸ்வர ஈஸ்வர பேதம் நிறைய இருக்குது அதுவும் பண்ணி வச்சுருக்காங்க நிறைய பேர் போராட்டத்துக்கு இன்னொரு வெளிநாட்டில் இருக்கிற மதம் வேற வந்து இந்த தேசத்தில் இருக்கிற ஈஸ்வரன்லாம் உண்மையே கிடையாதுன்னு சொல்லிட்டுருக்கு இந்த தேசத்தில் இவங்கெல்லாம் அறியாமையில் இருக்காங்க தீபாவளி அன்றைக்கி விசேஷமாக அறியாமையில் இருக்காங்களாம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ தான் எதிர்க்க ஆரம்பிச்சுருக்காங்க வெளிநாட்டிலே வெளிநாட்டிலேயே பிரச்சாரம் பண்ணுறாங்க ஆகையினால இந்த நாட்டில் வந்து இவ்வளவு தூரம் தத்துவங்கள்லாம் தெரிஞ்ச விஷயத்தை நாடு உலகத்துக்கே குருன்னு விவேகானந்தர் சொல்கிற இந்த தேசம் இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க கும்பிட்ற ஈஸ்வரன்லாம் ஈஸ்வரனே கிடையாது இதுக்கு சக்தியே கிடையாது சொல்லப்போனால் இது பிஷாச்சு அப்படின்னா அவங்க வேற நம்ம சுவாமியை வந்து நிந்தனை பண்ணுறாங்க அவங்க ஈஸ்வரந்தான் உயர்ந்தவர் நம்ம ஈஸ்வரம் மோசம்னு சொல்கிறாங்க அதில் வேற ரெண்டு மதம் வேறு அதுக்குள்ளே நிறைய குரூப்பு ஆகையினால ஈஸ்வர ஈஸ்வர பேதம் ரோமன் கேத்தலிக்கு வேற ப்ராட்டஸ்டண்ட் வேறு ப்ராட்டஸ்டண்ட்டோட ஜீசஸ் எப்படி இருப்பாரோ தெரியாது இந்த இது இப்படி அவங்களுக்குள்ளேயே அவாந்தர பேதங்கள் நிறைய ஆக இத்தனை விதமான பேதங்களும் இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க இதுக்கு வந்து பஞ்சபேதவாதம்னு பேரு நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த பஞ்சபேதமும் தோற்றம்தான் பிரம்மம் ஒன்று தான் அத்வைத இருக்கு அதில் மாயினால மாயினா என்ன புரியாத புதிர் நேற்றுக்கே சொல்லிட்டேன் மாயான்னு சொன்னாலே என்ன அர்த்தம் தெரியுமோ எது இல்லையோ அதுக்கு பேர் மாயை யாமா யான்னா எது மாணா இல்லையோ அது மாறி எது இல்லையோ அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்லணுமா என்னென்னா அதை அப்படி பண்ணும் அதோட வேலை இல்லாததை இருக்கிற மாதிரி காட்டும் இருக்கிறதை இல்லாத மாதிரி காட்டும் இத்தனை வேலையும் அது பண்ணும் அதை புரிஞ்சிக்கவே முடியாது புரிஞ்சிக்கவே முடியாதுன்னு நீங்கள் பத்து நாள் பதிஞ்சு நாள் விசாரம் பண்ணி புரிஞ்சுங்க தப்பே இல்லை கடைசியில் கன்க்ளூஷன் என்னென்னா அப்பவும் இதை புரிஞ்சிக்க முடியாது புரிஞ்சிக்க முடியாதுங்கிறத நான் நன்றாக புரிந்து கொண்டு விட்டேன் அப்படின்ட்டு அது புரிஞ்சாச்சுன்னு அர்த்தம் அதனால் நீங்கள் கடைசி வரைக்கும் எத்தனை தடவை எத்தனை நாளானாலும் சரி இந்த விடுகதையை நீங்கள் இந்த புதிரை நீங்கள் விடுவிக்கவே முடியாது ஆகையினால் என்ன பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ பிரம்மத்தை புரிஞ்சுட்டு இதுக்கு மதிப்பே கொடுக்குறதை விட்டுருங்கிறாங்க உண்மை மெய்ப்பொருளை புரிந்து கொண்டு பொய்பொருள் ஏன் தோன்றியது என்கிற ஆராய்ச்சியையே நிறுத்திவிடு அது வந்து ஒரு ஒரு அளவு ஒரு ஸ்டெப் சொல்லுவோம் ஓரளவுக்கு சொல்லுவோம் இதுலேருந்து ஆகாயம் வந்தது காற்று வந்தது நீர் வந்தது நெருப்பு வந்தது எல்லாம் வரிசையாக சொல்லும் ஆனால் முடிவு என்னன்னு கேட்டால் அது வந்து எதனால் இப்படி வந்ததுன்னு கேட்டால் மாயினால் வந்ததும் போது அறியாமையினால் வந்ததும் மாயை ஏன் வந்ததுங்கிற கேள்விக்கு பதில் இல்லைன்னு சொல்லுவோம் பொறுப் பொறுமையாக அழகாக புத்திசாலித்தனமாக பதில் ஆனால் நமக்கு என்னென்னா பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறத காட்டிலும் மாயை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை அது எவ்வளவு ஆனாலும் என்னென்னா அது நழுவுகின்றே இந்த பாதரசம் இருக்குது பாருங்கோ பாதரசத்தை கீழே போட்டு அதை என்ன அதை எடுக்க முடியுமா எடுக்க முடியாது அதை கூட எடுத்து விடலாம் இதை தெரிஞ்சிக்கவே முடியாது அதனால் ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது புத்திசாலித்தன் இதுக்கு மேலே இதை தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை இது ஆதிசங்கரர் விவேக சூடாமணியில் சொல்கிறார் இதை இருக்குதுன்னு சொல்ல முடியல இல்லைன்னு சொல்ல முடியல கடவுளோட சேர்ந்துருக்குன்னு சொல்ல முடியல கடவுளோட பிரிஞ்சிருக்குன்னு சொல்ல முடியல இதுக்கு வடிவம் இருக்குதுன்னு சொல்ல முடியல வடிவம் இல்லைன்னு சொல்ல முடியல இது ரொம்ப அற்புதமாக இருக்குது அன்எக்ஸ்பிளைனபுளாக இருக்குங்கிறார் அனிர்வச்சனீயம் நிச்சயமாக இது இப்படின்னு சொல்ல முடியலை அப்படின்னு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறார் அதுக்கு மேலே அதை விசாரம் பண்ணக்கூடாது சாப்பியசன்னா பியுபயாத்மிக்கோபயாத்மிக்கானுதனீயரூபா சிலசமயம் என்ன சொல்லுவோம்னா எல்லாம் இறைவனுடைய லீலையும் சில சமயம் என்ன சொல்லுவோம்னா எல்லாம் மாயா காரியம்னு சொல்லுவோம் ரெண்டும் ஒண்ணுதான் ஏன்னா மாயை ஜடமானதுனால இறைவனுடைய அருள் இல்லாமல் அது செயல்பட முடியாது ஆகையினால் என்ன சொல்லுவோன்னு கேட்டால் அது மாயா இறைவனுடைய இறைவனுடைய லீலைன்னு சொல்கிற போது அது ஒரு ஆஸ்பெக்டு நிமித்த காரணத்தில் சொல்கிறோம் எல்லா மாயின்னு சொல்கிற போது உபாதான காரண ஆஸ்பெக்டில் சொல்கிறோம் இவ்வளோதான் விஷயம் ஆக இந்த பஞ்சபேதவாதம்ங்கிறது மத்வாச்சாரியார் சொல்கிறது ராமானுஜாச்சாரியார் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால் அவர் பேதாபேதவாதம் இவர் வந்து பரிபூர்ண பேதவாதம் யாரு மதுவாச்சாரியர் கண்டிப்பா எல்லா வேற்றுமையும் சத்தியம் அதுக்கு சாஸ்திர பிரமாணங்கள் யுக்தி பிரமாணம் எல்லாத்தையும் அவர் கொண்டு அப்புறம் இராமானுஜாச்சாரிய சொன்னார் அது ஒரே நேரத்தில் பேதமாகவும் இருக்கு அபேதமாகவும் இருக்கு சைவ சித்தாந்தத்தில் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா ஒன்றாய் உடனாய் வேராய் மூணும் சத்தியம் விடுவான் இறைவன் வேற ஒரு நிலையில் வேறாக இருக்கிறார் இறைவன் ஒரு நிலையில் உடனாக இருக்கிறார் இறைவன் ஒரு நிலை ஒரு நிலையில் ஒன்றாக இருக்கிறார் மூன்று நிலையும் உண்மை அது அந்தந்த நிலைக்கேற்ப அப்படிம்பான் இப்போ எந்த நிலை ஏற்றுக்கொள்வதுங்கிறது ஒரு எல்லோருக்கும் குழப்பந்தான் அது நான் உங்ககிட்டே அந்த முடிவை விட்டு விடுறேன் ஏன்னு கேட்டால் இந்த சித்தாந்தத்தை சொல்லி எதிலேயாவது நான் வந்து குழப்ப விரும்பலை குழப்ப விரும்பலைன்னு இல்லை அது வந்து இதுதான் பெருசு அதுதான் அதுல நிறைய பேர் கஷ்டமா இருக்கும் அதுக்காக நான் சொல்ல விரும்பலை நீங்களே உங்க புத்தியை வைத்து கொண்டு தீர்மானம் பண்ணிக்கணும் நான் மூணு சித்தாந்தத்தையும் சொல்லி விடுறேன் இது பேதாபேதவாதம்னு சொன்ன அலை வேறாகவும் இருக்கிறது தண்ணீர் தண்ணீர் வேறு அலை வேறுங்கிறத ஒத்துக்கிற மாதிரி அது வேறாகவும் இருக்கிற மாதிரி இருக்கு ஒன்னாக இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு திருஷ்டியில பார்த்தா வேறு இன்னொரு திருஷ்டியில பார்த்தா ஒன்று ஆக அதனால இதுக்கு பேர் பேதாபேதவாதம்னு பேர் துவைதாத்வைதவாத விசிஷ்டாத்வைதம்ங்கிற சொல்லுக்கு பொருள் என்ன தெரியுமோ விசிஷ்டாத்வைத்தம்னா அத்வைத்தம்னா நாராயணனுக்குள்ள லக்ஷணம் அது சித் அச்சித் விசிஷ்ட அசௌ அத்வைத்த ஸ்ரீமன் நாராயணஹா ஸ்ரீமன் நாராயணன் வந்து இந்த ஜடப்பொருளையும் சேதனப்பொருளையும் உடையவராகவும் அதே சமயம் ஒப்புயர்வற்றவராகவும் இருக்கிறார் கிட்டத்தட்ட இதே விஷயங்கள் சைவ சித்தாந்தத்திலையும் சொல்லப்படுறது சித்தையும் அச்சித்தையும் உடையவன் இறைவன் நம்ம என்ன சொல்கிறோங்கிறத பிறகு பார்ப்போம் சித்தையும் அச்சித்தையும் உடையவன் இறைவன் அதே சமயம் ஒப்பு ஏர்வற்றவனாக இருக்கிறான் சில பேர் விசிஷ்டாத்வைதத்துக்கு விசேஷமான அத்வைதம்னு அர்த்தம் பண்ணிப்பாங்க அப்படி இல்லை அப்படி இல்லை விசேஷமான அத்வைதம்னா அத்வைதம்ங்கிற சப்தமே நிர்விசேஷம் நிர்விசேஷமான அத்வைதத்தை போய் எங்கே விசிஷ்ட அத்வைதம்னு சொல்ல முடியும் அந்த சப்தமே பொருந்தாமல் போய்டு அதனால் விசேஷங்கள் எதுவும் இல்லாததான் அத்வைத்தம் வேதாந்த அத்வைத சித்தாந்தப்படி ஆனால் அதில் ஏகப்பட்ட விசேஷங்கள்லாம் இருக்குது விசிஷ்டஷ்ட நாராயணனுடைய லக்ஷணம் அது விசிஷ்ட அசௌ அத்வைத்தஹா நாராயணன் சித்தையும் அச்சித்தையும் உடையவனாகும் விசிஷ்டன்னா உடையவன் அர்த்தம் உடையவனாகவும் ஒப்புயர்வற்றவனாகவும் நாராயணன் இருக்கிறான் அந்த நாராயணனுக்கு தொண்டு செய்வதே நம்முடைய தலையாய பணி அவ்வளவு சரணம் பிரபத்யே அப்படின்னு சொல்லி சர்வ தர்மான் பரித்தெஜ மாமேக்கம் சரணம் விரத ஸ்ரீமன் நாராயண சரணம் பிரபத்யே அவருடைய சரணத்தை திருவடியை நான் சரணமடைகிறேன் அப்படின்னு சொல்லி பக்தி பண்றது பக்தி பிரதான மார்க்கம் எது விசிஷ்டாத்வைத்தம் துவைத்தம் எல்லாம் இங்கேயும் பக்தி உண்டு ஆனால் இது ஞான பிரதான மார்க்கம் அத்வைதத்தில் எப்படின்னு கேட்டால் எந்த நாராயணனாக இருக்கட்டும் சிவனாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவருக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது அவர் எல்லாம் வல்லவர் தான் யார் இல்லைன்னு நமக்கு கொன்னும் தெரியாது நம்ம அரை உரை அவர் பூர்ணமானவர் ஆனால் என்ன சொல்லுகிறது சாஸ்திரம்னு சொன்னால் எல்லாம் வல்லவருக்கு அடிப்படையாக இருப்பதும் ஒன்றுமே தெரியாதவனுக்கு அடிப்படையாக இருப்பதும் ஒன்றுன்னு சொல்லி பிரம்மம்னு இன்னொன்று சொல்கிறோம் ஈஸ்வரனுங்கிறது வந்து பிரம்மங்கிற பதம் இன்னொன்று பிரயோகம் பண்ணுறோம் இப்போ நீங்கள் போட்டுங்கோ அலைகள் இஸ் ஈக்குவல் டு உலகமும் உயிர்களும் கடல் இஸ் தண்ணீர் பிரம்மம் உரியதான் பாருங்கள் ஆக பிரம்மந்தான் ஒரு லெவலில் ஈஸ்வரனாக இருக்குது இன்னொரு லெவலில் ஜீவர்களாக இருக்குது இன்னொரு லெவலில் ஜடப்பொருள்களாக இருக்குது ஆக பிரம்மன்தான் இருக்குது இல்லை நாராயணனும் பிரம்மனே ஜீவனும் பிரம்மனே ஆகையினால அது ஒரு அது ஒரு தன்மை அவ்வளோதான் அதோடு நிறுத்திக்கிறேன் ஆ இங்கெல்லாம் எப்படின்னா பிரம்மம்னு தனியாக ஒன்றை ஒத்துக்காம நாராயணனே பிரம்மம் சிவனே பிரம்மம் விஷ்ணுவே பிரம்மம் அவருக்கு பக்தி பண்ணணும் அவருக்கு எப்பவும் சேவை பண்ணிகிட்டே இருக்கணும் அவ்வளோதோடு நிறுத்தியாச்சு ஆகா அத்வைத்த வேதாந்தம் வந்து ஆதிசங்கரர் சொல்கிற அத்வைத பிரம்மன்கிறது வந்து நாராயணனுக்கும் சிவனுக்கும் எல்லோருக்கும் சப்ஸ்ட்ராக்டான் அதிர்ஷ்டான் அதனால் இந்த பேதத்தை நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டால் தான் புரியும் அது ஆனால் ஒன்று இதனால் நிறைய பேர் நினைப்பாங்க அத்வைதிகளுக்கெல்லாம் பக்தி கிடையாது அத்வைதிக்கு தான் வாஸ்தவமான பக்தி இருக்குதுன்னு பெரியவர்கள் சொல்கிறாங்க ஏன்னு கேட்டால் இந்த ஜானத்தையே பகவான் தான் கொடுக்குறார் என்பது நம்முடைய நம்பிக்கை அதனால் வந்து அத்வைதத்தை சொல்கிற போதே பக்தி ஸ்ரத்தையோடு தான் சொல்லும் ஸ்ரத்தாபக்தியோடு தான் சொல்லும் அனுபவம் வேறு வேறாக இருப்பினும் அத்வைத்தமே பரமசத்தியம் ஆகலாம் நான் தான் நான் தான் நாராயணனாக இருக்கேன் நான் தான் சிவனாக இருக்கேன் நான் தான் பிரம்மனாக இருக்கேன் நான் தான் இந்திரனாக இருக்கேன் நான் தான் ஜீவராசிகளாக இருக்கேன் நான் தான் இதுக்கு முன்னாடி வாழ்ந்த உயிர்களாகவும் இருந்தேன் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உயிர்களாகவும் இருக்கிறேன் நான் தான் இனி தோன்றப்போகிற உயிர்களாகவும் இருப்பேன் நான் தான் பஞ்சபூதங்களாக இருக்கிறேன் அகமேவ இதம் சர்வம் இது அகங்காரம் கிடையாது அகங்காரம் கிடையாது ரெண்டாவதாக ஒரு பொருள் இல்லை இது அகங்காரம்னு சொல்ல முடியாது நாங்கிற போது இந்த உடம்பை ஐடென்டிஃபை பண்ணி சொல்லலை செத்து போன புணமும் நான் தோன்றாத ஜீவனும் நான் தான் அப்படிங்கிற போது அத்வைதானத்தினுடைய தன்மையை நன்றாக புரிந்து எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு ரெண்டு குரல் இருக்குது யார் யார் கிட்ட கேட்டாலும் மெய்ப்பொருளை தெரிஞ்சுக்கணும்ப்பா எத்தன்மை தாயினும் மெய்ப்பொருள் காண்பது ரெண்டு குரல் இருக்கிறது மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறது ரெண்டு இடத்துல வந்துருக்கு அப்புறம் இன்னொரு இடத்துல வாய்மையை பற்றி சொல்லும் மெய்ப்பொருள் கண்டார் வாய் சொல்கிறார் வள்ளுவர் இல்லை இப்போ இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுங்க எது நீங்கள் வேணுமோ ஓட்டு நீங்களே போட்டு சுவாமி எனக்கு அப்படி தனியாக வச்சு பண்ணினாத்தான் எனக்கு இந்த உணர்ச்சியெல்லாம் நல்லா சரி பண்ண முடியும் போல் இருக்குண்ணா பண்ணுங்கோ யார் வேண்டாம்னு சொன்னால் சுவாமிஜி எனக்கு அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கு எல்லாம் ஒன்றுன்னா இன்னமும் பண்ணுறது அப்படின்னு எல்லாம் ஒன்றுன்னா ஒன்றும் பண்ணக்கூடாது பரவாயில்லை அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி போகாது ஆஸ் நமக்கு நிறைய பக்குவம் இல்லை பரவாயில்லை தப்பே கிடையாது ஏன்னால் நம்ம அதை ஒத்துக்கிறோம் விசிஷ்டாத்வைதத்தையும் துவைதத்தையும் அத்வைத சித்தாந்தம் வியாபாரிக திருஷ்டியாக ஏற்றுக்கொள்ளுகிறது ஆனால் விசிஷ்டாத்வைத சித்தாந்தமும் துவைத சித்தாந்தமும் அத்வைத சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்வதில்லை நீங்களே பார்த்து நம்ம ஒத்துக்கிறோம் ஏன்னா நாராயணனை பூஜை பண்ணும் நல்லது சிவனை பூஜை பண்ணும் ரொம்ப நல்லது இந்திராதி தேவர்களை பூஜை பண்ணுற நவராத்திரி பூஜை பண்ணு விநாயக சதுர்த்தி பண்ணு எல்லா அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணு வேண்டாம்னு சொல்லவே ஏன்னா எல்லாம் ஒரே வஸ்து தான் அது எப்படி வைஷ்ணவ சித்தாந்தத்தில் ரொம்ப முக்கியம் என்னென்னா நாராயணனும் சிவனையும் ஒன்றா நினைக்கிறவனுக்கு கண்டிப்பாக மோஷம் கிடையாது சித்தாந்தத்துலேயும் அப்படி இருக்கு அதுதான் பெரிய தப்புலையே பெரிய தப்பு அது அப்படி அவ்வளோ தூரத்துக்கு சித்தாந்தம் பண்ணி இருக்கிறார்கள் நான் வந்து இந்த ஃபெனாட்டிசம் பற்றியெல்லாம் பேச விரும்பலை ஃபெனாட்டிக்குங்கிறது இன்றைக்கு நேற்றிக்கலாம் ரொம்ப வருஷமாக இருக்குது அது லுனாட்டிக்காக இருக்கிற காரணத்தினால அது வந்து ஃபெனாட்டிக் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஃபெனாட்டிசம் ஒன்றும் பண்ண முடியாது எது எது எது மனதுக்கு நிறைவை தருகிறது என்று நீங்களே எடை போட்டு பார்த்து நான் இப்போ இன்னொரு இன்னொரு விஷயத்துக்குள்ளே நுழையலாம்னு நினைக்கிறேன் இப்போ இதுவரைக்கும் என்ன சொல்லிட்டோம் இந்த பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா இன்னும் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பூர்த்தியானதாக நீங்கள் அர்த்தம் பண்ண வேண்டாம் பிரம்மந்தான் சத்தியம் இந்த பொருள் வேற்றுமைகள் எல்லாம் ஒரு தோற்றம் ஞாபகம் வச்சுங்க மித்யாங்கிற சொல்லுக்கு கவனமாக அர்த்தம் புரிஞ்சுக்கணும் நிறைய பேருக்கு சரியாக தெரியறதில்ல பிரம்ம சத்தியம் ஜெகத் அசத்தியம்னு சொல்லலை ஜெகத் மித்யாங்கிறோம் ஏன்னா பிரம்ம சத்தியம் ஜெகத் அசத்தியம்னு ஏன் சொல்லாமல் பேசுகிறோம் மித்யான்னு சொல்கிறோம் ஏன்னா மித்யாங்கிற சொல்லுக்கு அர்த்தம் வேறு மித்யாங்கிறது ஒரு சம்ஸ்கிருதத்தில் இண்டிக்ளை நபுள் அவ்வய பதம் அந்த மித்யாங்கிற சப்தத்துக்கு ஆதிசங்கரர் பிரஸ்னோத்தர ரத்ன மாதிரிகால அர்த்தம் சொல்கிறார் மித்யா என்றால் என்ன எது அறிவினால் மட்டும் அழிக்கப்படுமோ மித்யா என்று பெயர் கிம்மித்யா எத் நாஷ்யம் எது வித்யினால் அழிக்கப்படுமோ அதுக்குகத்தை அசத்தியம் சொல்றதில்லை மித்தியான்னு சொல்றதுக்கும் அசத்தியம் சொல்றதுக்கும் எத்தனையோ புரிஞ்சு இனி அடுத்த ஸ்டெப்புக்கு போறேன் இன்னும் நிறைய தடவை இதை யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் பிரம்மத்துக்கு ஒரு பெயர் அத்வைத பிரம்மனுக்கு ஒரு பெயர் ஒரு லட்சணம் சச்சிதானந்த இதுவும் தெரிஞ்சுக்கணும் ரொம்ப முக்கியமான இந்த சச்சிதானந்த எதிர்ப்பதம் என்ன தெரியுமா அனுர்த்த ஜடது ஜடது சத்துன்னு சொன்னா என்ன சித்துனா என்ன ஆனந்தம்னா என்ன இது எப்படின்னு கேட்டா ஒரே பொருளுக்கு இருக்கிற மூணு லட்சணங்கள் அனுர்த்தம் என்றால் பொய் ஜடம் என்றால் உணர்வு அற்றது துக்கம் என்றால் துன்பமயமானது பிரம்மன் எப்படிப்பட்டதுன்னா யாண்டும் இருப்பது உணர்வு பூர்வ உணர்வு மயமானது இன்ப வடிவமாக இருப்பது சாஸ்திரம் என்ன சொல்லுகிறதுனா நம்மளை சச்சிதானந்த பிரம்மன் உபதேசம் பண்ணுறது தத்துவமசி தத்துவமசின்னு குரு வந்து சிஷ்யனை பார்த்து சொல்லும் பொழுது நீ சச்சிதானந்த பரபிரம்மமாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்கிறது நம்ம என்ன நினச்சிக்கிறோம் நான் ஒரு காலத்தில் இல்லை இப்போ இடையில இருக்கேன் இன்னொரு காலத்தில் நான் செத்து போயிடுவேன் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் அப்புறம் என்ன நினச்சிக்கிறோம்னா அடிக்கடி நம்ம சொல்கிறோம் எனக்கு அறிவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறோம் அப்புறம் எப்போ பார்த்தாலும் என்னென்ன நான் வந்து இந்த உலகத்தில் கொஞ்சம் கூட இன்பமே அனுபவிக்கலை துன்பமயமாகவே வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் துன்பம் தான் தங்களுடைய தன்மைன்னு துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம் நினைத்துக்கொள்கிறார் சாஸ்திரம் என்ன சொல்கிறதுனா நீ எப்பவும் இருக்க நீ உணர்வே உருவாக இருக்கிறாய் நீ இன்பமாகவே இருக்கிறாய் உன்னிடத்தில் இந்த பொய்யும் ஜடத்தன்மையும் அறியாமையும் அறியாமையும் சொல்லப்போனால் நான் அறியாமையில் இருக்கேன்னு நிறைய பேர் சொல்கிறோம் அறியாமையும் அப்புறம் வந்து துன்பமும் உன் மீது நான் என்ன சொல்கிறேன் நான் செத்து போயிடுவேன் நான் முட்டாள் நான் துன்ப வடிவமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிறோம் அடிக்கடி சொல்லிக்கிறோம் இது பொய்ங்கிறது சாஸ்திரம் இது பொய்ப்பொருள் அல்ல பொய்ப்பொருள் அப்பா நீ உண்மையிலே எப்படி இருக்கிறாய்னா நீ எப்பொழுதும் இருக்கிறாய் நீ அறியாமையை உடையவன் அல்ல அறிவே உருவானவன் நீ இன்பமே உருவானவன் எப்படி சுவாமி புரிஞ்சுக்கிறது இதுக்கு தூக்கத்தை தான் நான் நேற்றுக்கு உதாரணம் சொல்லியிருக்கேன் தூக்கத்தில் வந்து நாம் இருக்கிறோங்கிறது விளங்குகிறது நம்ம உடம்பு மனசோடு நமக்கு தூக்கத்தில் சம்பந்தம் இல்லை உடல் மனத்தோடு தொடர்பு இல்லாமல் ஒரு நிலை தினந்தோறும் நம்மால் அனுபவிக்கப்படுகிறது ஆக நாம் அதில் இருக்கிறோம் என்பது என்னது வெள்ளிடை மலை தெள்ள தெளிவாக விளங்குகிறது விசாரம் பண்ணினா விழிப்பு நிலையில் உறக்கத்தை ஆராய்ச்சி செய்யும் பொழுது உறக்கத்தில் நமக்கு உடலோடும் மனதோடும் தொடர்பு இல்லாமல் நாம் இருந்திருக்கிறோம் என்பது நன்றாக விளங்குகிறது எனவே உடம்பு மனசு வர்றது போகிறத வகித்து கொண்டு நம்முடைய இருப்பை நாம் நிர்ணயம் பண்ணக்கூடாது இந்த சத்துங்கிறதுக்கு சம்ஸ்கிருதத்தில் மூன்று காலத்திலும் இருப்பது என்று பொருள் காலத்திரையேப்பி திஷ்டத்தீத்தி சத் அப்படின்னு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் எது அறிவால் நீக்க முடியாதோ அது சத்தியம் எது ஞான அபாத்தியம் தத் சத்தியம் எது ஞானத்தினால் நீக்கவே முடியாதோ அது சத்தியம் எது மூன்று காலத்திலும் இருக்கிறதோ அது சத்தியம் நம்ம பேசுகிற வாய்மை வேற உண்மை வேற வாய்மைங்கிறது உள்ளதை உள்ளவாறு சொல்கிறதுக்கு பேர் வாய்மை உள்ள பொருளை அப்படியே புரிஞ்சு பேசுறதுக்கு பேர் உண்மை இதுக்கு சாதாரணமாக ஒரு உதாரணம் சொல்கிறது உண்டு இப்போ வந்து இப்போ இங்கே படம் வச்சிருக்கு இங்கே படம் வச்சிருக்கு சுவாமி படம் தட்சிணாமூர்த்தி படம் வச்சிருக்கு இப்போ இதை வந்து பேப்பராக பார்க்கறதுங்கிறது வியாபாரிக சத்தியம் பேப்பராக பார்க்கறதுக்கு பேர் வியாபகாரிக சத்தியம் அதை வந்து தட்சிணாமூர்த்தின்னு பகவானா பாவனை பண்ணுறதுக்கு பேர் பிராத்திபாசிக்க சத்தியம் பிராத்திபாசிக்க சத்தியம் அதை பிரம்மமாக புரிஞ்சுக்கிறது பாரமார்த்திக சத்தியம் இப்போ நம்மளையே எடுத்துக்கோம் இந்த உடம்பு இருக்கு இந்த உடம்பு என்னதுன்னா எலும்பு சதை ரத்தம் நரம்பு இதெல்லாம் இருக்குது மாம்ச வசாதி விகாரம் ஆனால் இது ஒரே மாம்ச விகாரம் இந்த உடம்பு இது வியாபகாரிக சத்தியம் ஆனால் நான் இறைவனுடைய தொண்டன் நான் ஈஸ்வரனுடைய பரமபக்தன் மகான்களுடைய பாத தூளி அப்படிங்கிறது என்னென்னா பாவனை அது வந்து கற்பனை நல்ல ப கற்பனை பயனுள்ள கற்பனை உள்ளத்தை செம்மைப்படுத்தும் சிறந்த கற்பனை அது பாவனை நான் பிரம்மம் பாரமாச்சிக சத்யம் இதை மாம்சமயமாக நினச்சா வியாபாரிகம் நான் பக்தன் பாவனையை வைத்து அது பிராத்திபாசிகம் குட் பிராத்திபாசிகம் அப்புறம் என்னென்னா நான் பிரம்மம்னு புரிந்து கொண்ட அது பாரமார்த்திகம் கயிறை கயிறாக பார்த்தா அது வியாபாரிகம் கயிறை பாம்பா பார்த்தா அது பிராத்திபாசிக்கம் கயிறை பிரம்மமாக பார்த்தா அது பாரமார்த்திகம் இப்படி எல்லாத்தையும் புரிஞ்சும் பாரமார்த்திகம் இந்த சொல்லெல்லாம் புரியுறதான்னு பரவாயில்லை ஏன்னா நிறைய டெக்னிக்கல் வேர்டெல்லாம் யூஸ் பண்ணுறேன் பாரிபாஷிக சப்தங்கள் இந்த சொற்கள் முதல்ல புரியணும் அதனால தான் இந்த டீச்சிங்கே வ வருஷக்கணக்காக வச்சுருக்காங்க பெரியவங்கள்லாம் ரொம்ப நாள் படிக்கணும்னு வச்சுட்டாங்க அது ஏன்னா இந்த சொற்கள் நமக்கு முதல்ல அபியாசம் ஆகணும் வியாபகாரிக்கம் பிராத்திபாசிக்கம் சொல்லப்போனால் ரிலேட்டிவ் பிராத்திபாசிக்கம்னால் இமேஜினேஷன் அப்புறம் வந்து பாரமார்த்திக்கம்னா அப்சல்யூட் அப்படின் போட்டு கல்லை கல்லாக பார்க்கறது வியாபாரிக்கம் கல்லை கடவுளாக பார்க்குறது பிராத்திபாசிக்கம் கல்லை பிரம்மமாக பார்க்குறது பாரமார்த்திகம் இப்படி எல்லா வஸ்துக்கள்லையும் நீங்கள் புரிச்சு பிரிச்சு புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து வாஸ்தவமாக என்னென்னா இந்த உடம்பு வேணால் தற்காலிகமாக இருந்துட்டு போகும் மனசு அப்பப்போ வரும் போகும் நான் வருவதும் இல்லை நான் போவதும் இல்லை ப்யூர் கான்சியஸ்னஸ் தூய உணர்வு வருவதும் இல்லை போவதும் இல்லை எனவே அது வந்து அப்சல்யூட் எக்ஸிஸ்டன்ஸ் ப்யூர் எக்ஸிஸ்டன்ஸ் நான் தூய இருப்பாக இருக்கிறேன் நான் சத்தாக இருக்கிறேன் சத்து சித்து ஆனந்தத்தில் சத்துங்கிறத சொல்லிட்டேன் இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இன்னும் இது எனக்கே சொல்கிற இன்னும் ஒரு ஒரு லட்சணம் எப்படி நெருப்பை பார்க்கற போது நெருப்பை என்ன சொல்கிறோம் இது வந்து ஒளியோடு இருக்குது இது சிகப்பாக இருக்குது கொஞ்சம் சிகப்பு நிறமாக இருக்குது இது சுடுறதுன்னா மூணு நெருப்புக்குள்ள லக்ஷணம் தான் அது ஒளியோடு இருக்கிறது சிகப்பாக இருக்கிறது சொல்லப்போனால் ஒளி செம்மை வெம்மை மூணு இருக்குது தண்ணீரை எடுத்துக்கிட்டால் எப்படி இருக்குன்னா அது குளிர்ச்சியாக இருக்குது அது திரவமாக இருக்குது அது வெண்மையாக இருக்குது மூணு அதுக்கு தான் பொருள் அதே மாதிரி ஒரே பொருளுக்கு மூன்று லட்சணங்கள் பிரம்மத்திற்கு மூன்று லட்சணம் ஒன்று சத் மற்றொன்று சித் மற்றொன்று ஆனந்தம் ஆகையினால பிரம்மம் என்பது யாண்டும் இருக்கிறது இருப்பது ரொம்ப பெரியவங்கள்லாம் சொல்லுகிறார்கள் இருப்பது உண்மையல்ல இருப்பே உண்மை இருப்பது உண்மையல்ல இருப்பே உண்மை இதெல்லாம் முழுக்க அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது இப்போ இந்த இது வந்து வெள்ளி டம்ளர் இந்த வெள்ளி டம்ளர்னு சொல்கிறோம் இது சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா இது இருக்கிறது இருக்கிறது என்பது விளங்குகிறது வெள்ளி இல்லையா எனக்கு ரொம்ப பிரியமாக இருக்குது எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு பிரியமாக இருக்கிறது இதுக்கு ஒரு இதுக்கு ஒரு வடிவம் இருக்கிறது இதற்குயர் பெயர் இருக்கிறது அஸ்திபாதி பிரியம் ரூபம் நாம இத்தம்ச பஞ்சகம் அஞ்சு அம்சம் இது இவ்வளோ உட்கார்ந்துருக்கு முதல்ல இருக்கிற மூணும் பிரம்மனா கடைசி ரெண்டும் ஜகத் ரூபமா அஸ்திபாதி பிரியம் ரூபம் நாம இத்தியம்ச பஞ்சகம் ஆத்யத்ரயம் பிரம்ம ரூபம் ஜகத் ரூபம் தத்தோத்வயம் இப்போ இதை வந்து இதை இதை வந்து என்ன பண்ணுறோன்னா உடச்சு உருக்கி ஆக்கினா என்ன ஆகும்னா வெள்ளி டம்ளர் எங்கே போச்சு அந்த டம்ளர் வந்துதா இல்லை வந்து தட்டி உடைச்சி உருக்கிட்டோன்னு வச்சுங்களேன் அது வெள்ளி கட்டி ஆகிடும் அது என்னென்ன உண்மையான பொருள் என்னென்னா வெள்ளி மாத்திரம்தான் வெள்ளி மாத்திரம்தான் அதுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்கும் இதையே என்ன பண்ணலான்னா வெள்ளி கப்பாக மாற்றி விடலாம் இதை உனக்கு உருக்கி பழையபடியும் கப்பாக மாற்றிடலாம் இன்னொரு ஃபார்ம் பண்ணி அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வேறு இருக்குது அதில் வந்து ஒரு தண்ணியை ஊற்றி குடிக்கலாம் அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது இதுக்கு அதுக்கு பேர் கர்மான்னு நாம ரூப கர்மான்னு நேம் ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷன் மூணு இருக்குது அதுக்கு ஆனால் அது வந்து எக்ஸிஸ்ட் இருக்கிறது அது எக்ஸிஸ்டாக இருக்குங்கிறது விளங்கிறது ியமமாக இருக்கு இதே மாதிரிதான் நம்ம இடத்திலையும் அப்ளை பண்ணி பார்க்கணும் நீங்க நான் எப்பொழுதும் இருக்கிறேன் சாகரத்துக்கு முன்னாடி இருந்தேன் இப்பொழுதும் இருக்கிறேன் இந்த உடம்பு மனசு என் மேல வந்து போற சமாச்சாரம் இது கிடையாது இதை புரிந்து கொள்வது எக்ஸிஸ்டன்ஸ் நான் பரமார்த்த சத்தியம் சரி சத்தியமாக இருக்கிறதுங்கிறது இருக்கட்டும் அடுத்தது சித் சித்துன்னா நான் இருக்கிறது மாத்திரமல்ல நான் உணர்வாக இருக்கிறேன் உணர்வுன்னு சொன்னால் சித்துன்னு பேர் இங்கிலீஷில் அதுக்கு பேர் கான்சியஸ்னஸ் அது கான்சியஸ்னஸ் வந்து தாட்டோடு சேர்ந்தா அது இம்பியூர் கான்சியஸ்னஸ் தாட்டோடு சேராமல் நீங்கள் அதை பிரித்து பார்த்தா பிரித்து புரிஞ்சுக்கிறது பிரித்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதில்ல பிரித்து புரிஞ்சுக்கிட்டால் அது என்னென்னு கேட்டால் அது வந்து பியூர் கான்சியஸ்னஸ் தூக்கத்தில் வந்து பியூர் கான்சியஸ்னஸ்ஸாக இருக்குது இப்பவும் பியூர் கான்ஷியஸ்னஸ் தான் இப்பவும் சுத்த சைதன்யம் இந்த மனசும் புத்தியும் சேர்றது மனசும் புத்தியும் சேர்றதுனால நான் ஒன்றும் அழுக்கா மாட்டேன் எனக்கு வந்து நல்லது கெட்டதெல்லாம் சேர்ந்துவிடாது ஏன்னால் அது அறியப்படும் பொருளாச்சு அந்த நியாயத்தை மறந்துவிடாதுங்க ஆகையினாலும் நான் அது கிடையாது எப்படி ஆகாயத்தில் எல்லாம் சேர்றது ஆனால் ஆகாயத்துக்கு ஏதாவது அழுக்கு ஏற்படுமோ அழுக்கு ஆகாயத்தில் கா மோசமான புகை சு சுழலுகிறது ஆகாயத்தில் ஆகாயத்துக்கு அதனால் ஏதாவது ஏற்படுமோன்னா அசங்கமாக இருக்கு இந்த வெளிச்சம் வந்து இங்கே இருக்கிற அழுக்கான பொருளையும் பிரகாசப்படுத்துகிறது நல்ல பொருளையும் பிரகாசப்படுத்துகிறது ஆனால் வெளிச்சத்துக்கு நல்லது கெட்டதுனால பாதிப்பு கிடையாது அது மாதிரி உணர்வாகிய நான் எல்லாவற்றையும் உணர்ந்தாலும் உணரப்படுகின்றவைகளால் நான் பாதிக்கப்பட மாட்டேன் நல்ல தன்மையும் சரி தீய தன்மையும் சரி இவைகளால் நான் பாதிக்கப்படாதவன் ஆ நான் தூய உணர்வாக இருக்கிறேன் இதுக்கு பேர் சித்துன்னு சுருக்கமாக சொல்றேன் இந்த உணர்வு நான் இருப்பாக இருக்கிறேன் உணர்வாக இருக்கிறேன் முதல்ல சொன்னதே திரும்ப சொல்கிறேன் உணர்வது உண்மை அல்ல உணர்வே உண்மை உணர்வது உண்மை அல்ல மெய்ப்பொருள் காண்பது அறிவு அல்ல உணர்வது பொய்பொருள் உணர்வே மெய்ப்பொருள் இருப்பது பொய்பொருள் இருப்பே மெய்பொருள் அது மாத்திரமில்லை இருப்பையும் உணர்வையும் பிரிக்க முடியாது எப்படி நெருப்பினுடைய ஒளியையும் சூட்டையும் பிரிக்க முடியாதோ நீங்கள் சொல்லலாம் வந்து சில சமயம் அடுப்பில் வைக்கிற போது பாத்திரத்தில் சூடு ஏறுறது வெளிச்சம் இல்லையேன்னா கொஞ்சம் நேரம் வரும் அது வேறு விஷயம் இருந்தாலும் அதில் ஒரு போர்ஷன் தான் வெளிப்படுறதுன்னு அர்த்தம் இன்னொரு போர்ஷன் வெளி மேனிஃபெஸ்ட் ஆகலை அந்த சத்து அம்சந்தான் வெளிப்படுறதே தவிர சித்த அம்சம் வெளிப்படாமல் இருக்கலாம் வெளிப்படலைன்னாலும் அது இருக்கு இப்போ உதாரணத்துக்கு சாஸ்திரப்படி ஜட பொருள்னு கிடையவே கிடையாது இதில் வந்து சத்து இருக்குது சித்திருக்கு ஆனந்தம் இருக்குது ஆனால் இதில் சத்து மாத்திரம்தான் மேனிஃபெஸ்ட் ஆகியிருக்கு சித்தும் ஆனந்தமும் இதில் வெளிப்படலை இந்த மாதிரி பொருளில் சத்து செடியில் வந்து சத்தும் சித்தும் வெளிப்படுறது ஆனந்தம் வெளிப்படலை நம்மிடத்துல சத்தும் சித்தும் ஆனந்தமும் வெளிப்படல ஆனால் சத்து சித்து ஆனந்தம் எல்லாத்துலையும் இருந்தாலும் எல்லாத்திலையும் அது வெளிப்படுறது ஆதிசங்கரர் ஒரு இடத்துல சொல்லுகிறார் ஆத்மபோதத்தில் சதா சர்வகதோத்மா எங்கும் நீக்கமர நிறைந்திருந்தாலும் நே எல்லா இடத்துலையும் அது பிரகாசிக்கிறதுல புத்தாவே வாவியில தான் அது வெளிப்படுகிறது ஸ்வச்சே சுப்ரதிபிம்பவது கண்ணாடியில தான் எல்லா இடத்துலையும் சூரியனுடைய ஒளிபட்டாலும் கண்ணாடியில் தான் சூரியனுடைய ஒளி ரிஃப்ளெக்ட் ஆகும் எல்லாத்துலேயும் ரிஃப்ளெக்ட் ஆறுதில்லை ஆகினால நான் சத்தாக இருக்கிறேன் சித்தாக இருக்கிறேன் இதை இன்னும் பல திரும்பவும் விசாரம் பண்ணுவோம் நாளைக்கு சத்தாக இருக்கிறேன் சித்தாக இருக்கிறேன் ஆனந்தமாக இருக்கிறேன் இங்கே தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சுவாமிஜி நான் ரொம்ப துன்பத்தில் துடிச்சுக்கிட்டு இருக்கேன் சுவாமிஜி உங்களுக்கு தெரியாது என்னை பார்த்து நீ ஆனந்தமாக இருக்கிறாய்னு சொல்கிறீங்களே அதை எப்படி நான் ஜீரணிக்கிறது ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னு எல்லாருக்கும் பெரிய கேள்வி உண்டு இந்த சத்து சித்தை புரிய வைக்கிறது கூட கஷ்டம் இல்லை ஆனந்தத்தை புரிய வைக்கிறது தான் ரொம்ப கடினம் சத்து சித்துங்கிறது வந்து ரெண்டையும் பிரிக்க முடியாதுன்னு சொன்னேன் திரும்பவும் ஒரு நான் இருக்கிறேங்கிற போதே உணர்வு இருக்குது நான் உணர்கிறேங்கிற போதே இருப்பு இருக்குது ஆக இருப்பையும் உணர்வையும் பிரிக்க முடியுமா இருக்கிறேன்னு சொல்கிற போதே உணர்வு அதில் இருக்குது உணர்கிறேன்னு சொல்கிற போதே அதில் இருப்பு இருக்கிறது இருப்பும் உணர்வும் பிரிக்க முடியாது சத்து தான் சித்து சித்து தான் சத்து அப்போ ஏன் ரெண்டு தடவை ரெண்டு வார்த்தையை குறிப்பிட்றீங்கன்னா ரெண்டு ஆஸ்பெக்டில் சொன்னால் தான் புரிய வைக்க முடியும் ஏன்னா நம்ம எல்லாருக்கும் நம்மளை முட்டாளன்னு சொல்கிறது நம்மளுக்கே கஷ்டமாக இருக்குது என்னை பற்றி எனக்கு தெரியலேன்னு சொன்னால் எவ்வளோ கஷ்டம் என்னை பற்றி எனக்கு நல்லா தான் தெரியும் அதனால் நான் உணர்வாக இருக்கிறேன் நான் தூய இருப்பாக இருக்கிறேன் ஆனந்தமாக இருக்கிறேங்கிற விசாரத்தை இப்போ ஆரம்பிக்கிறேன் இப்போ நம்ம எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனந்தம்ங்கிறது வெளியிலிருந்து வர்ற சமாச்சாரம்னு நினச்சிக்கொண்டோம் இப்போ வந்து உங்ககிட்ட யாராவது வந்து இந்த அவங்க வச்சுங்க ஒரு நூறு கோடி ரூபாய் அப்படின்னா எப்படி இருக்கும் ஆஹா நூறு கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லி ஒரே ஆனந்தமாக இருக்கும்னு நினைக்கிறோம் ஏன்னா பணம் வந்துடுச்சு ஆனந்தம் வந்து விட்டது உங்களுக்கு பிடித்த பதார்த்தத்தை ஏதாவது கொடுத்தா ஆனந்தமாக இருக்குதுங்க ஒன்றும் வேண்டாம் இந்த சொற்பொழிவே எடுத்துக்கோங்களேன் ஒரு வார்த்தைக்கா வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கா சுவாமிஜி இது ஆனந்தமாக இருக்குது அப்படின்னா அப்போ என்னன்னா இந்த ஆனந்தங்கிறது எங்கேருந்தோ வெளியிலிருந்து வருகிறது காதால் கேட்டு ஆனந்தப்படுறோம் ஸ்ரவணானந்தாக கண்ணால் பார்த்து ஆனந்தப்படுறோம் நேத்திரானந்தாக அப்புறம் வந்து ரசனானந்தால் நல்ல டேஸ்டி ஃபுட்டு எல்லாம் சாப்பிட்றோம் அப்புறம் வந்து உடம்பில் நல்ல ஏசி போட்டு உள்ளே உட்காந்துக்கிறோம் உள்ளுக்குள்ள எதுக்கு ஏசி போடுறதுன்னு தெரியல உடம்பு வயர்த்ததுன்னா ஏசியை போட்டு உட்காந்துக்கலாம் உள்ளுக்குள்ள புழுங்கிச்சுன்னா என்ன பண்ணுறது பொறாமை முதலான கெட்ட குணங்களால் உள்ளே புழுங்கிறதுன்னு வச்சுக்கோங்க மனசு துன்பத்தில் புழுங்குற போது உள்ளுக்குள்ளே எந்த ஏசியை மாட்டுவீங்க இதுனா ஏதோ ஒரு ஏசியை சுற்றி வரையெல்லாம் கதவெல்லாம் சாத்துட்டு ஏசியை போட்டுக்கலாம் உள்ளுக்குள்ளே என்ன பண்ணுறது நம்ம எல்லோருமே என்ன நினச்சிக்கிட்டுருக்கோம்னா ஆனந்தம் வெளியிலேருந்து வருகிறது ஒரு இடத்தில் ஒரு காலத்தில் ஒரு பொருளிலிருந்து நாம் அனுபவிக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் அந்த பகவானுடைய ரூபத்தை பார்க்குற போது ஆகா ஆனந்தமாக இருக்குதுன்னு நினச்சிக்கிறோம் ஆனால் சாஸ்திரம் சொல்லுகிறது ஆனந்தம் வெளியில் இல்லை உன்னோட ஆனந்தத்தை தான் நீ அனுபவிக்கிறேன் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு உதாரணம் வேற சொல்கிறது நம்மளால் தாங்கிக்க முடியாத ஒரு உதாரணம் என்ன உதாரணம்னா அந்த நாய் வந்து சில சமயம் எலும்பை கடிக்கும் எலும்பை கடிக்கிற போது இந்த நாயோட வாயெல்லாம் மென்மையாக இருக்கிறதுனால உள்பகுதியில் அந்த எலும்பு போய் அந்த வாயை குத்தி அதுக்குள்ளேருந்து ரத்தம் வரும் அந்த ரத்தம் வரும்போது நாய் என்ன நினச்சிக்கும்னா எலும்பிலிருந்து தான் ரத்தம் வருது அப்படின்னு நினச்சி இன்னும் நல்லா கடிக்கும் எலும்ப கடிக்க கடிக்க வாயெல்லாம் புண்ணா போய் அதோட வாயிலிருந்தான் ரத்தம் வரும் ஒட்டகம் முள்ளுச்செடி எத்துங்கிறது இதே கதை தான் ஆனால் என்ன நினைச்சுக்கிறது நாய் எப்படி நினச்சிக்கிறது ரத்தம் வந்து எதுலேருந்து வருகிறது தம் வாயிலேருந்து வருதுங்கிற ஞானம் இருக்கோ நாய்க்கு இல்லை அதனால அது எலும்புலேருந்து வருகிறது திரும்ப திரும்ப கடிச்சு வாயெல்லாம் புண்ணாக்கிக்கும் அதே மாதிரி அதே மாதிரி நம்மளாம் நாயில் நாயக்காட்டிலும் மோசமுறாங்க பெரியவங்கள்லாம் நாயாவது கொஞ்சம் பாவம் அறியாமையில் இருக்குது நாயினும் கடையேன்னு தான் பாடுறாங்க பெரியவங்கள் அதுக்கு பல காரணம் இருக்குது அதில் ஒரு இது என்னென்னு கேட்டால் நாம் வந்து இந்த உலகத்தில் இன்பம் இருக்குதுன்னு நினச்சி நம்ம என்ன பண்ணுறோம்னா என்னது கிருஷ்ணா ஸ்ட்ரீட் மைசூர் பாக தின்னு இன்பம் வருகிறது அப்படின்னு நினச்சோம் அது ஒரு எலும்பு ஆகையினாலும் இப்படியே நான் வந்து புல நின்பங்களோடு நிறுத்திக்கிட்டேன் இன்னும் போனால் ஈஸ்வரனே அந்த கதி தான் கடவுளை கும்பிட்டு நான் வந்து ஆனந்தமாக இருக்கேன் பரவாயில்லை இது ஓகே ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுகிறதுன்னு கேட்டால் இன்பம் கடவுளிடத்திலிருந்தும் வர்றதில்லை நான் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன் அதாவது வேர்ல்டுன்ஸ் ஃபார் ஹாப்பினஸ் ஹாப்பினஸுக்காக என்ன பண்றோம் வேர்ல்ட டிபெண்ட் பண்றோம் இன்பத்தின் பொருட்டு உலகத்தை சார்ந்திருப்பது சாதாரண அறியாமை நிலை இன்பத்தின் பொருட்டு கடவுளை சார்ந்திருப்பது என்பது கொஞ்சம் பக்குவப்பட்ட நிலை இன்பத்தின் பொருட்டு இறைவரையும் சார்ந்திராமல் தன்னையே சார்ந்திருப்பதுதான் மெய்பொருள் காண்பது அறிவு அதனால் இன்பத்தை இன்பத்துக்காக நான் உலகத்தையும் சார்ந்திருக்க வேண்டாம் இன்பத்துக்காக நான் கடவுளையும் சார்ந்திருக்க வேண்டாம் கடவுளுடைய அருளால் இன்பமே நான் புரிஞ்சுக்கப் போகிறேன் அகம் ஆனந்த ஸ்வரூப் அஹா அதனால்தான் எல்லா சாமியாருக்கும் ஆனந்தானு கூடவே இருக்கு ஏன் தெரியுமா அவங்களும் ஆனந்தமாக இருந்து உலகத்துக்கும் ஆனந்தத்தை கொடுக்கறதுனால உங்கள்கிட்டையே இருக்கிற ஆனந்தத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறதுனால எங்களுக்கு பேர் ஆனந்தான்னு வச்சுருக்காங்க ஆகையினால் நாம் எல்லாரும் ஆனால் பூர்ணம்னு அர்த்தம் நந்தகான மகிழ்ச்சின்னு அர்த்தம் ஆ பூர்ணமான சந்தோஷம் அது நம்முடைய யதார்த்த ஸ்வரூபம் நாளைக்கு நாளைய சொற்பொழிவில் நாம் ஆனந்த ஸ்வரூபம் என்பதை நன்றாக ஸ்ருதி யுக்தி அனுபவபூர்வமாக புரிந்து கொள்வதற்கு குருவருளும் துருவருளும் துணை செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து உங்கள் எல்லோரையும் மனமார வாழ்த்தி இந்தளவிலே நிறைவு செய்கிறேன் ஹரிவோ ஈஸ்வரோ குருராத்மே தீ மூர்த்திபேத விபாகினே வியோமவத் வியாப்த தேகாய नमाहा, नमाहा। ओम शांति நம ா ஹரி ओम, शांति शांति शांति